ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து இந்த கலியிலே நாம் செய்யக்கூடியதான கர்மாக்களில் எப்படி எப்படியெல்லாம் அபராதங்கள் ஏற்படும் அந்த மந்திரங்களை சொல்வதிலோ மனசிலோ நம்முடைய தேகத்திலோ எந்தவிதமான தோஷங்களெல்லாம் சம்பவிக்கும் அதையும் மீறி அதையும் தாண்டி நாம் ஒரு கர்மாவை செய்து நம்முடைய பலனை எப்படி முழுமையாக அடைவது என்கிற உபாதத்தை தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதை பார்த்துன்னு வரும் நச்சவருத்தம் நசுத்தார்த்தா நசுத்திரர் அனச யதோத சத்தியமேவேகம் நராணாம் உபகாரகம் என்று தர்மசாஸ்திரம் இந்த கலியினுடைய ஒரு பிரபாவத்தினாலே திரவிய சுத்தியானது இருக்காது அதாவது நாம் கூடியதான வஸ்துக்களுடைய சுத்தி என்பது குறைவாக இருக்கும் மனசனுடைய சுத்தியும் குறைவாக இருக்கும் மனதில் என்னென்னவோ குப்பைகளை போட்டு குழப்பிண்டு எந்தவொரு விஷயத்திலேயும் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையோடு கூட எதையெதையோ நம்பி அப்படியெல்லாம் செய்து கொண்டு இப்படி பழைய பல குப்பைகளோடு கூட தான் ஒவ்வொருவருடைய மனதும் இருக்கும் தேகத்திலையும் சுத்தி இருக்காது என்னென்னவோ சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிட்டு போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போயிண்டு பேசக்கூடாத வஸ் வார்த்தைகளெல்லாம் பேசி கொண்டு இப்படி இருப்பதனாலே தேக சுத்தியும் இருக்காது வாக் சுத்தியும் இருக்காது இப்படி ஒரு அசுத்தத்தோடு கூட நாம் மந்திரங்களை சொல்லி நம்முடைய கர்மாக்களை செய்தால் அது எப்படி பலனை கொடுக்கும் அப்படி அதில் மிகவும் குறைவாகத்தான் நமக்கு பலன் கிடைக்கும் என்பதனாலே தான் நமக்கு இந்த கலியில் எதோதகா சத்தியமேவைக்கும் நரானாம் உபகாரகம் ஒவ்வொருவருக்கும் எது மிகவும் துணையாக இருக்கும் இவ்வளோ கஷ்டங்களிலிருந்தும் நம்மை எது மீட்டு எடுக்கும் அப்படின்னா சத்தியம் வாக்கில் பேசக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாக இருக்கணும் அந்த சத்தியம் என்கிறதான் ஒவ்வொருவருக்கும் பெரிய உபகாரமாக இருக்கும் இந்த கலியிலே என்று காண்பிச்சு எப்பொழுதும் உண்மையே நினைக்கணும் உண்மையையே பேசணும் உண்மையாக நடந்து கொள்ளணும் அப்படி சத்தியத்தை முக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலே தான் வேதமே சத்தியம்பதா என்று தர்மத்தை ஆரம்பிக்கிறது முதல்ல உண்மையையே பேசணும் என்று ஆரம்பித்து காண்பிக்கிறது அப்படி அனைவரும் சத்தியத்தை கடைபிடிக்கணும் உண்மையாக வாழணும் உண்மையாக பேசணும் உண்மையான நடத்தையானது நமக்கு இருக்கணும் எந்த விஷயத்திலையும் பொய் சொல்வதோ பொய்யாக வாழ்வதோ கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிச்சு எந்த கர்மாவையும் விடுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது எந்த ஒரு கர்மாக்களையும் மாற்றுவதற்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது அந்தந்த கர்மாக்களை எப்போப்போ எப்படி எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் நாம் நம்முடைய கர்மாக்களை செய்தாகணும் அதில் குறைபாடுகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலே மந்திரங்களிலேயும் கிரியைகளிலேயும் நமக்கு பகவன் நாமாவோடு வைத்து கொடுத்துருக்கா பகவன் ஒரு அங்கம் செய்யக்கூடியதான கர்மாக்கல் எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் நமக்கு அதில் பிரணவம் முதற்கொண்டோ ஒவ்வொரு மந்திரத்தையும் ஆரம்பித்து சொல்கிறோம் அந்த பிரணவம் என்கிறதே ஒரு பகவன் நாமாவாக காண்பிக்கிறது பகவன் உடனே ராமநாமா சொல்கிறது நாம சங்கீர்த்தனம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது நாமசங்கீர்த்தனமும் ஒரு பகவன் நாமாதான் ஆனால் நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்களில் நாம சங்கீர்த்தனத்தை நடுவில் சேர்க்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது வேற நாமாக்கலை மந்திரங்களுக்கு நடுவிலேயோ நாம் சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரங்களுக்கு நடுவிலேயோ அதிகப்படியாக நாமாக்கலை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலே தான் நம் பெரியோர்களே நமக்கு அதை அமைத்து கொடுத்துருக்கா ஆச்சபணத்திலேயே அச்சுதா ஜனமஹா அனந்தா ஜனமகா கோவிந்தா ஜனமஹா அப்படிங்கிறது தான் வேத மந்திரமே அந்த வேத மந்திரத்திலேயே பகவன் நாமாவை நமக்கு அமைத்து கொடுத்துருக்கா அப்படி அந்த மந்திரங்களை சரியான முறையில் நாம் சொல்வதனாலேயே நடுவில் பகவன் நாமாவும் வந்துடுறது அப்படிங்கிறத சொல்லி மேலும் இந்த பகவன் நாமாவை சொல்லியே நாம் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்தாலும் கூட உடனே நமக்கு இந்த கலியனுடைய தோஷத்தினாலே பத்து விதமான அபராதங்கள் சம்பவித்து போயிடும் பகவன் அம்மா தானே சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆனால் அதுவும் சுலபமாக நம்மால சொல்ல முடியாது பகவன்நாமாவை அவ்வளோ சுலபமாக சொல்லி பலனை அடைஞ்சிட முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறத காண்பிக்கிறார் सन्निन्दा सति नाम वैभव कथा शास्त्र नाम्यर्थवाद भ्रमह निशिद्ध वृत्ति विहित त्यागोहि धर्मांतरै சன்ம வைபவகா்ஷேதீ அஸ்ஷிக்கிரூ நாமாஸ்தீதிஷிவியோஹிதர்மாத்தரமஹர்த்தியமாராமாவச்சுகவன்நவே சொல்லுவோம் பகவன் நாமாவே நம்மை காப்பாற்றும் அப்படின்னாலும் அதுவும் அவ்வளோ சுலபம் இல்லைப்பா பகவன் நாமாவை சொல்ல ஆரம்பித்த உடனே நமக்கு மனதில் நிறைய மாறுதல்கள் உண்டாகும் எப்படிப்பட்ட மாறுதல்கள்னால் அபராதமான மாறுதல்கள் சன்னிந்தா சாதுக்களே சாதுக்கள்னா யாரு அதாவது தன தன் தன்னுடைய கர்மாக்களை விடாமல் சாதவஹா அந்த சாதுக்களை நிந்த செய்யக்கூடாது அவரவர்களுடைய கர்மாக்களை அவரவர்களுடைய நம்பிக்கையில் பண்ணுறா அதை நாம் குறைவாக பேசக்கூடாது அந்த விஷயத்தில் ஒரு குறைபாடு ஏற்படும் நாமாவை சொல்கிற பொழுது அந்த குறைபாடு ஏற்பட்டால் அது ஒரு அபராதம் அது அசதி நாம வைபவ கதா பகவன் நாமாவே நாம் நமக்காக சொல்லிக்கணுமே தவிர ஊருக்காகவோ மற்றவர்களுக்காகவோ நாம் நாமாவை சொல்ல வேண்டிய அவசியமில்லை அந்த எண்ணம் இருந்தால் அதாவது பகவான் இல்லை இந்த நாஸ்திகர்கள் அவர்களிடத்திலே நாம் போய் பகவன் நாமாவை சொல்வது பகவன் நாமாவை உபதேசிப்பது என்பது ஒரு அபராதம் ஸ்ரீசைஷையோஹோ பேததீஹி விஷ்ணுபக்தர்கள் சிவபக்தர்களே சிவபக்தர்கள் விஷ்ணுபக்தர்களே நிந்திக்கும்படியான நாமாக்களை சொல்லக்கூடாது அது ஒரு அபராதம் அஸ்ரத்தா அஸ்ரத்த வரக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலேயும் ஸ்ருதி வேதம் நமக்கு காட்டக்கூடியதான தர்மங்களிலே அஸ்ரத்த வந்தால் அதுவும் ஒரு அபராதம் நம் சாஸ்திரங்களிலே தர்மசாஸ்திரங்களிலே அஸ்ரத்தை வரக்கூடாது அவநம்பிக்கை வந்தால் அதுவும் ஒரு அபராதம் தைசிக கிரௌ நம் குரு நம் ஆச்சாரியன் அவர்கள் நமக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுத்தால் அந்த வழியை நம்பி நாம் செய்யணும் குருவனிடத்திலேயோ ஆச்சாரியனிடத்திலேயோ நமக்கு பக்தி குறையிறது அவர் சொல்கிற விஷயத்திலே நாம் ஈடுபடலேன்னா அதுவும் ஒரு நாமாபராதம் அர்த்தவாத பிரமஹா வேதம் சரித்திரம் மூலமாக நமக்கு தர்மங்களை காண்பிக்கிறது புராணங்கள் சரித்திரம் மூலமாக தர்மங்களை காண்பிக்கிறதுன்னா அர்த்தவாதம்னு தோணும் அதெல்லாம் ஒரு கற்பனையாக சொல்கிறது அப்படின்னு சொல்லணுங்கிற எண்ணம் வரும் இந்த கலியினுடைய தோஷத்தினால் ராமாயணத்தை பார்த்தால் ராமன் ஒரு க்ஷத்திரியன் இருந்தார் அவர் ராஜ்யபாரம் பண்ணார் அவர் பத்னியை ஒருவன் அபகரித்துன்னு போனான் அது அவரை மீட்டுன்னு வந்தார் இதுதான் ராமாயணம் வழியில் நிறைய நடந்தது வனவாசம் பண்ணினார் இதெல்லாம் கற்பனை என்று சொல்லணும்னு தோணும் இந்த கலியினுடைய தோஷத்தினாலே ஆனால் அது ஒரு நாமாபராதம் எந்த ஒரு புராண சரித்திரங்களையும் அர்த்தவாதம் கற்பனையாக சொல்வது அப்படின்னு தள்ளக்கூடாது தள்ளினால் அதுவும் ஒரு அபராதம் நாமாஸ்தீதி நிஷித்த விற்பி விகித தியாகா பகவன் நம்மை காப்பாற்றிடும் அப்படின்னு செய்ய வேண்டிய காரியங்களை விடுறதோ செய்யக்கூடாத காரியங்களை செய்வதோ அதுவும் ஒரு நாமாபராதம் இப்படியெல்லாம் யார் செய்கிறானோ அவனை எந்த பகவன் எந்த பகவன் நாமாவும் கை கொடுக்காது அப்படின்னு இந்த பத்து விதமான அபராதங்கள் சம்பவிக்கும் பகவன் நாமாவை சொல்கிறவனுக்கு இந்த பத்து விதமான அபராதங்களும் செய்யக்கூடாது பகவன் நாமாவை சொல்பவன் என்று நமக்கு புராணங்கள் காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்